அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் இரண்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சியை இப்போது காண்போம் ஸ்ரீ ராமானுஜாச்சாரி என்ற பக்தர் ஸ்ரீநகரில் இருந்த ஸ்ரீ லக்ஷ்மண் ஜூ என்ற காஷ்மீர் சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு மகானிடம் ஜோதிர் மடத்து ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகளின் சிஷ்யரான நம் சுவாமிகளை பற்றி விசாரித்த அவர் ஷீர்பவானி என்ற க்ஷேத்திரத்திற்கு வர சொன்னார் அங்கு ஹோமம் முடிந்தவுடன் பிறகு தியானத்தில் அமர்ந்தார் பின்னர் தங்களது குருநாதர் தமது கடந்த காலத்தை பற்றிய விவரங்களையும் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் சுவாமிகள் நம் தமிழ்நாட்டு சித்த பரம்பரையில் வந்த ஒரு சித்தர் சித்த வைத்தியத்தில் நிபுணர் பல மூலிகைகளை பற்றி கூறுவார் அவரது திருமேனியன் இடங்களில் பச்சை நிறத்தில் முடிச்சு முடிச்சாக இருப்பதைக் கண்டு அவரை சில பக்தர்கள் அது என்ன என்று கேட்டபோது குருநாதர் மூலிகை வைத்து தைத்திருப்பதாக சொல்லி பேச்சை மாற்றி விடுவார் காயக்கல்பத்தை பற்றி அவரிடமிருந்து அறிய ஜட்ஜ் பால பலராமையா போன்ற பிரசித்தமான சித்த வைத்தியர்கள் அவருடன் நெருங்கி பழகினார்கள் ஆனால் குரு தேவர் அந்த ரகசியத்தை வெளியிடவில்லை யோகி சுத்தானந்த பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சத்குருநாதரை தரிசித்தார் அவர் தனது தனி பேட்டியில் நீண்ட ஆயுளின் ரகசியம்தான் என்ன என வினவிய போது தியான யோகத்தினால் மனம் லைத்தால் உச்சுவாச நிச்சுவாசங்களுடன் மனம் அடங்கிவிடும் பிராணன் மனதுடன் அடங்கினால் ஆயுள் செலவாதற்கு வழி இல்லை இவ்விதமே மனம் பிராணன் இந்த இரண்டையும் அடக்கும் தியான யோக ஞானிகள் ஆயுள் பெருக்கம் செய்யலாம் என்று பொதுப்படியாக விளக்கமளித்துவிட்டார் ஆனால் மீண்டும் மீண்டும் ஆயுள் பெருக்கத்திற்கும் ஆத்ம சாட்சா்காரம் பெறுவதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இரண்டும் வெவ்வேறு துறைகள் என்பதை ஸ்பஷ்டமாக கூறிவிட்டார் சித்தலிங்கம் மடத்தில் ஒரு நாள் லீலா உமா என்ற சிறுமிகள் சுவாமிகளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார்கள் தாத்தா உங்களுக்கு என்ன வயது என்று குழைந்தாள் லீலா பதினாறு தான் ஆகிறது என்றால் சுவாமிகள் புன்முருலுடன் என்ன சுவாமி தாத்தா நேர் சிலர் நூற்ற நூற்றி ஐம்பது நூற்று அறுபது என்றெல்லாம் சொல்கிறார்களே என்கிறாள் மீண்டும் இருக்கலாம் மேலும் இருக்கலாம் என்கிறாள் சுவாமிகள் திரிமூர்த்தி தேவர் முதல் மனிதரோடு என்று தொடங்கும் ஒரு பாடலை பாடி எழுந்து உட்கார்ந்து விட்டார் தூக்கம் வரவில்லையா உனக்கு தூங்கு வாயாடு என்றார் குருநாதரின் வயதையும் மற்ற வாழ்க்கை விவரங்களையும் பற்றி அறிய ஆர்வம் மேலிட்டு பக்தர்கள் வினவும் இறந்த கால நிகழ்ச்சி குறித்து ஆராய வேண்டாம் அழிவடையும் ஜட பொருளின் வயதின் எல்லையை அறிய அவா கொண்டு பயன் காலம் கழித்தல் வேண்டாம் என்று கூறுவார் ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அதில் அறிவான பொருள் நாடு பஞ்சு பறந்திடும் கூடு நாளை பாவி யமன் வந்தால் காடு என்று அறிவுரை தந்து உடம்பில் உள்ள அழிவற்ற மெய்ப்பொருளை அறிந்து அதுவாய் நிற்பதே பிறவி பயன் என்று வலியுறுத்தி பேச்சு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல மதங்களை தழுவி அவையெல்லாம் நம்மை ஒரே பரம்பொருளிடம்தான் அழைத்து செல்கின்றன என்று அனுபவ ரீதியாக உணர்ந்தார் நமது குருநாதர் மகா அவர் யோகத்தின் பல துறைகளிலும் சித்திகள் பெற்று அவையெல்லாம் இறுதியில் ஆத்ம தர்சனத்தில் முடியும்போதுதான் பூர்த்தியாகின்றன என்பதை உலகுக்கு காட்டினார் ஞான என்னும் உபதேச மஞ்சரியில் பல இடங்களில் குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் என்றும் சஹசிராரத்திலிருந்து பெருகும் அமிர்த தாரையில் திளைத்தார் என்பதும் நன்கு புலனாகிறது அவரது நிலையை திருமந்திரம் நன்கு கூறுகிறது ஏற்றி இறக்கி இருக்காலும் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கும் கூற்றை உதைக்கும் குறியதுவாமே ஹட்ட யோகத்தின் உண்மையான லட்சியம் இதுவேதான் என்பது யோகிகளான நாத சம்பிர சம்பிரதாயத்தின் நமது சுவாமிகள் சர்வாத்ம பாவத்தில் அதாவது இது எல்லாமும் ஆத்மாதான் அதுவே நான் என்ற பிரஜையில் நிலைத்து நின்றவர் ஆக ஆகவே அவர் யோக வாசிஷ்டத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை கூறி இதை வசிஷ்ட ராமருக்கு சொன்னார் ஆமாம் அப்போது சுவாமி அங்கிருந்தது என்பார் எல்லா பக்தர்களுக்கும் அன்னம் அளி அளித்திருப்பதை வீட்டிற்கு திரும்பி வந்த அறிந்து அவர் பகவானின் கருணை நினைந்து நினைந்து நெஞ்சுருகி பாடினார் என்பதை பக்தி பரவசத்துடன் சொல்லும்போது சத்குருநாதர் சுவாமியும் கபீருடன் கூடவே இருந்தது அந்த பக்தி ப பரவசத்தை அனுபவித்தது என்று கூறினார் இப்படி பேசும்போது அவர் தம்மை தனித்த ஒரு ஜீவனாக நினைத்து பேசுகிறாரா அல்லது ஆத்மஸ்வரூபத்துடன் தைத்து போ பேசுகிறாரா என்பதை அறிய வேண்டும் இவ்விடத்தில் நாம் சாட்சாத் ஆத்ம சாட்சா்காரம் என்றால் என்ன சர்வாத்ம பாவம் என்றால் என்ன என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்ம சாட்சா என்பது தனது ஸ்வரூபத்தை அகண்டமாய் ஏக்கரசமாய் அபரோட்சமாக அறிந்து அதுவாகவே இருப்பது அதாவது ஆத்மா வேறு அற் வேறு அற்ற ஒன்றே தேச காலங்களுக்கு அப்பாற்பட்டது நாமரூபங்கள் அற்றது அதுவே எல்லாவற்றின் ஸ்வரூபம் ஆகவே தன்னை அறிவதால் எல்லாவற்றினுடைய ஸ்வரூபத்தை தனது ஸ்வரூபமாக அறிந்தவன் ஆகிறான் இதையே சர்வாத்ம பாவம் என்பார்கள் பிரகதாரண்ண்ணிக்க உபனிஷத் இதை பற்றி நன்கு விளக்கி கூறுகிறது இது ஆதியன் பிரம்மமாகவே இருந்தது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று இது தன்னைத்தானே உணர்ந்து அதனின்றி இது அனைத்துமாக ஆயிற்று தேவர்களில் எவரெவர் இதை உணர்ந்தனரோ அவர்கள் அதுவே ஆயினர் அங்கனமே ரிஷிகளிலும் மனிதர்களிலும் இதை கண்டறிந்த வாமதேவர் நானே மனுவாயிருந்தேன் சூரியனாயிருக்கிறேன் என்று கூறினார் இப்போதும் எவன் ஒருவன் இவ்வாறே நான் பிரம்மமாயிருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி என்று அறிகிறானோ அவன் இது அத் அனைத்துமாக ஆகிறான் அவனுடைய பெருமையை குறைவுபடுத்த தேவர்களாலும் இயலாது அவன் அவ அவர்களுக்கு கூட ஆத்மாவென்றும் ரிஷி வாமதேவர் நானே மனுவாயிருந்தேன் சூரியனாயிருந்தேன் என்று சொன்னபோது மனு சூரியன் இவர்களின் ஆத்மாவும் அவரது ஆத்மாவும் ஒன்று என்பதை அறிந்தார் என்பதுதான் அர்த்தம் இந்த சர்வாத்ம பாவத்தில் இருந்து கொண்டுதான் பிரம்மஞ்ஞானியான சுவாமிகள் பேசுகிறார் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அபிஷித்தானந்தர் என்ற பிரான்ஸ் தேசத்து துரவி சத்குருநாதரின் அருளுக்கு பாத்திரமாகி அவருடன் கூட சில வாரங்கள் தப்போவனத்தில் தங்கினார் சுவாமிகள் ஒவ்வையாரை சந்தித்திருக்கிறார் என்றது போன்ற சில பக்தர்களின் கருத்துக்களை கேட்டு இதை பற்றி நன்கு சிந்திக்கிறார் ஒரு ஞானி நம்முடன் பேசும்போது எந்த நிலையில் அவர் நம்முடன் உரையாடுகிறார் என்று ஒரு பொழுதாவது நாம் நினைக்கிறோமா ஒரு தீர்க்க தரிசியின் எதிர்காலத்து ஓட்டமும் ஒரு ஞானியின் பழங்கால நினைவுகளும் நாம் காணும் உலக சம்பவங்களின் அளவுகோளுக்கு உட்படுத்த முடியாதது அவர் ஒரே மெய்ப்பொருளான ஆத்மஸ்வரூபத்தில் ஐக்கியமடைந்த நிலையில் பேசுகிறாரா மக்கள் புரிந்து கொள்வதற்காக நடைமுறை செயல்களை உபயோகித்து பேசுகிறாரா ஆத்மா திறப்பற்றது எங்கும் வியாபித்து தேச காலங்களை கடந்து இரண்டற்ற ஒரே பொருளாய் நிற்கிறது இந்த தனித்த உடலை அந்த குறிப்பிட்ட ஞானி என்று மற்றவர்கள் கருதுகின்றனர் ஆனால் அவன் அந்த சரீரத்தையும் தன்னுடையதாக கருதுவதில்லை எப்போதும் எங்கும் ஞானி ஆத்மாவையே காண்கிறான் அவனுக்கு எவ்வாறு எல்லா பொருள்களிலும் நாம ரூபத்தை தவிர்த்து அதன் உட்பொருளான சச்சிதானந்தமே விளங்குகிறதோ அவ்வாறே தனது உடலின் நாம ரூபத்தையும் அவன் பொருட்படுத்துவதில்லை சர்வம் பிரம்மமயம் என்பது அவனது அனுபவம் அந்த பிரஜினையிலேயே இருக்கும் சகஜ நிஷ்டன் அவனே தான் சிறுவனாக ரமணனாக அருணாச்சலத்தை நோக்கி விரைகிறான் அவனே தான் அந்த சிறுவனுக்கு வழியில் உணவடைத்த பூஜகராகவும் இருக்கிறான் அவ்வையாரை சந்தித்த துறவியும் அவனே உபதேசித்த குருவாகி வசிஷ்டரும் அவனே உபதேசம் பெற்ற ராமனும் அவனே கபீர்தாசரும் அவனே அவரது பக்தி பரவசத்தை நினைத்து விருகும் ஞானானந்தரும் அவனே அபிஷிக்நா தானந்த அபிஷிகானந்தா தமது சிந்தனையை தொடர்ந்து கூறுகிறார் சுவாமிகளின் வயது ஐம்பதோ இருநூறோ நானூறோ எதை தெரிந்து கொள்வதால் நமக்கென்ன பயன் அறுபது ஆண்டுகளுக்கு முன் எங்கிருந்தார் என்றெல்லாம் ஏன் தெரிந்து கொள்ள முயல வேண்டும் அவர் நம்முன் இன்றைக்கு இந்த தருணத்தில் மோட்சத்தை அளிக்கும் அரிய உபதேசத்தை அருளும் குருவாக அல்லவா காட்சியளிக்கிறார் அவர் நமக்கு என்ன அறிவுரைகள் வழங்குகிறார் எவ்வாறு நமது இதயத்தை தூண்டி நடத்துகிறார் என்பதொன்றோ மிக முக்கியமானதாகும் ஆன்ம உணர்வோடு இருக்கும் இந்த தருணமே தருணம் இந்த கணத்தில் காலத்தை தாண்டி சாஸ்வதமான ஆன்ம உணர்வோடு ஒன்றிவிடலாம் ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே என்று திருமந்திரம் தொண்ணூற்றி பாடல் கூறுகிறது ஸ்ரீமத் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்